இந்த ஒலியோடையில் இடம்பெறும் வாசகசாலையின் நிகழ்வுகள் வாசகசாலையின் YouTube சேனல் வழியே உங்களை வந்தடைகிறது ஒலியோடை ஆக்கம் கணியம் அறக்கட்டளை வர வந்து நீங்க எல்லாம் கரெக்ட்டா சொன்னத தான் நான் கேட்ட ஒப்பந்தம் நான் சரியா புரியல அப்படி மட்டும் தான் நான் அப்போ என்னை ஒரு பெரிய தரையில தூக்கி போயி இந்த ரெக்ட் டாப் போயிட்டு வந்தாரு ஒரு பெரிய ச்சங்க கொண்டோம் போறோம் மோட்டார் இழுருது கொஞ்சம் மூடப்பட்ட திரையரங்களுக்குள் அந்த தேசிய கீதம் திரையிடப்படுகிற போது எழுந்து நிற்கிறார்கள் அதுதான் தேசப்பற்று என்பதாக உச்ச நீதிமன்றமே தேசிய கீதத்திற்கு திரையரங்கத்திற்குள் வணக்கம் செலுத்துவது மட்டும்தானா என்கிற கேள்வி நான் தொடர்ந்து பேச வேண்டும் தேசப்பற்று என்றால் அப்புறம் தேசம் என்ன நீ மாட்டுப்பெரி சாப்பாடு தை சாப்பிட்டு சாப்பிட்டு நீ தேசப்பட்டு என்பதால் இப்படியான கிழமையில என்பது நிச்சயமாக ஒரு நாட்டினுடைய எல்லை கோட்டை வரைபடைப்பாக வரைந்து அதை புயல் பண்ணி மாற்றி அது குணப்பம் தெரிவித்து விடுப்பதல்ல அந்த எல்லை தேசப்பட்டுள்ள நிகழ்ச்சியாக நான் மாற்றாக்ட சூழலில் தான் இந்த வாசக சாலை பேச வேண்டும் எதை படிக்க வேண்டும் எதை வாசிக்க வேண்டும் எதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அக்கறையோடு செயல்பட்டுக் கொண்டிருந்தது இரண்டரை ஆண்டு காலமாக கூட இந்த நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில் இப்படி ஒரு சிறப்பான ஒரு முயற்சியை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதற்காக வாழ்த்துக்களை தெரிவித்து காலையில் சுதந்திரம் என்பதை ஒட்டித்தமாக உரையாடுகிற பொ காஷ்மீர் பற்றி சொல்லுகிற காஷ்மீர் பிரச்சனைக்கு துப்பாக்கி குண்டுகளால் அல்ல அனைப்பதன் மூலமாக தீர்மானம் சொல்லு திறமை இதெல்லாம் யார் பக்கத்திலே போச்சு the the ஒண்ணு அன்பாவதான் அழைப்பது அடைப்பு நொறுக்கிறவசம் அதேபடி திருவராஷ்டிரும் காய் இவர்கள் செய்கின்ற அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு பண்பாட்டு மொழி உரிமைகள் மீதுக்கு எதிராக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இவற்றையெல்லாம் நியாயப்படுத்துகின்ற ஏற்பாடுகள் என்றெல்லாம் அவர்கள் செய்கின்ற அந்த திருதராஷ்டிர அனைத்தையும் அன்பான அமைப்பையும் ஒன்றாக பார்க்க அந்த அன்பான அமைப்பு எது திருஷ்டிர அமைப்பு எது என்கின்ற அந்த நுட்பமான பொதுவா எஸ் அவர்களுக்கு வெளிப்புறையாக சொல்ல வருகிறேன் ஒரு காலகட்டம் வரைக்கும் என்ன படிச்சு என்ன அப்படி அவங்க வீட்டு இடவடி கொடுந்ததுல எந்த தயக்கமும் கால சட்டம்மே நகர்த்துகிறது அவருடைய சந்திப்பு நிகழ்ச்சியில் நான் ஒரு செய்தியாளராக அப்ப நான் கேள்வி பத்திரிகையாளர்களுடைய எல்லா தினங்களையும் கேள்விகள் வரணும் நீங்க பயங்கரவாத சொல்லப்படர் மீது நடவடிக்கை குடிமக்களுக்கு ஏற்படுகிற அவருடைய உரிமைகளுக்கு ஏற்கின்ற அச்சுறுத்தல் அவர் உயிர்வான உரிமைக்கே கூட அச்சுறுத்தல் இதை பற்றிலாம் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அதை பத்தி சொல்லிட்டு இதை சொல்லாம மற்றவர்களை விட்பதறி சொல்லிட்டு அதற்கு நீண்ட நேரம் நிறைய அந்த சந்திப்பு சம்பந்தப்பட்டது தமிழில் தமிழாக்கம் செய்து கொண்டு வந்த போது தெரியல ரூபாய் எழுபது வாய்ப்பு எழுது அப்போ அதை அதுக்காக படிக்கிற போது அப்போதான் இன்னொரு புதிய அறிமுறை கிடைக்கிறார் அவர் உதாரணமா அதுக்கப்புறம் முன்னூறு நான் ஏன் மாத்தினா தமிழ்நாட்டுல கொஞ்சம் விளையாட்டான விஷயம் பட்டணத்தில் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு கோலமாக தேடுகிறார்கள் நான் என்ன பொறுத்தவரை ஒரு பார்த்த போது படிச்சு முடிச்சோமா அது என்ன சொன்னா எழுத்த அதுக்கப்புறம் அவர் மூல எழுத்தாளருடைய பார்க்க இல்லாமல் அதை நண்பர்கிட்ட சொன்னா சொல்றது ஆனா இதுக்கு ஒரு எந்த அளவுக்கு தன்னை மனத்திட்டுக் கொள்ள வேண்டும் படிப்பனையே அந்த கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கு அது உதாரணமா போலீஸுக்காரன் வர இடத்துல போல போலீஸ்காரன் போலீசுர்களுக்கு போலீஸ்காரர் தான் அது பேப்பர்ல ஒரு ஒரு உத்தரவு காவல் குறைனா அது நல்ல விஷயம் சார் காவல் குறைனா காவல் கடந்து நல்லா நடக்குதுன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் ஆ இவங்க போற புல்ஸ்கார்ல வந்து நான் கேக்குறது இல்ல இது தான எனக்கு இவங்க வந்து காவல் குறைந்து போடுது இது போலீஸ்காரங்க சொன்னால தான் ஒரு அட்குமுறை தான் அடையாளம் வந்து மனசுல படுது ஆனா அத போலீஸ் போலீஸ்மே போட்டேன் சார் அதுக்கு அப்புறம் இடிக்கைக்கு நான் போலீஸ் சொன்னா அது காவல் குறைந்து எல்லது சரிக்குள்ள வேற வழ இல்ல பத்திரிகை சில நடைகள் இருக்கும் என்பதால் அது ஏற்கப்பட்ட சொற்கள் போலீஸ்கார முன்னோர்களை கவி போன்றவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கோம் கணிப்புல இருந்து அப்படின்னு அந்த ஆதங்கத்தை எப்படி தீர்த்துக்கிட்டான்னா அதை மதிப்புரை எழுதி அதுக்கப்புறம் அவங்க கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில புத்தகத்தில் தரா ஆதங்கத்தை தணிச்சுக்கள் அதற்கு பிறகு எங்களுடைய தமிழ்நாடு முப்போக்குழுத்தால் கலைஞர்கள் செல்லக்கூடிய மாநில மாநாடு கடைசியாக திருப்பூரில் நடைபெற்றது அதுக்கு அவர் வந்தார்கள் அந்த உடல்நிலையை மீறி வந்தார்கள் உடல் நிலை தாமதமான கண்டிப்பா சொல்லி வந்தார் வந்து மிக அற்புதமான இடதுசாரி சக்திகளும் முற்போக்கு அவரவர் பாதைகளை பற்றிய தனித்தனி வாதங்களை நடத்தி கொண்டிருக்காமல் நாம் சந்திக்க வேண்டிய புள்ளியை பற்றி கவலைப்பட வேண்டாமா அந்த புள்ளியில் இருந்து இணைந்து பயன்படுவதைப் பற்றி நாம் பொருட்படுத்த வேண்டாமா இப்படி நாம் இந்த அதிதீவிர வளத்துசாரி அந்த மதவாதம் கார்பரேட் சேவையும் இணைந்த சக்திகள் நாங்கள் உண்டாடி கொண்டு புதை போட்டுக் கொண்டிருக்கிறது சமுதாயத்திலே புதை போட்டுவார்களே இதெல்லாம் மனந்திருக்க போறாமா என்பதான கேள்வி அந்த உரையை அப்படியே நாங்கள் வெளியிட்டோம் வெளியிட்டோம் தாமசா வைத்த அந்த விருந்தர்கள் இப்படிப்பட்ட அந்த நினைவு நினைவுகளோடுதான் சென்றார்கள் நினைக்கிறேன் தயாரிக்கப்பட்டது அந்த ஆவணப்படத்தை திரையிடுவதற்கு சைதாப்பேட்டை தான் ஒரு இடத்தில் வந்திருந்தாங்க ஆனா திடீர் என்று அந்த ஆவணப்படத்தை போடக்கூடாது அப்படின்னு காவல்துறை தெருவு செய்யும் நான் நிகழ்ச்சிக்கு போக வேண்டும் எங்களுக்கு வந்த செய்திகள் செய்தியாளர்ந்து படத்தை தடைமக்களுக்கு பொது நிகழ்ச்சி நடக்கின்ற திரையிடல் அல்ல அவரோடு ஒத்துக்கோன சிந்தனை உள்ளவர்கள் அவர்கள் துறை தடை விதிக்கிறது என்றார் அரசு அஞ்சுகிறார்களா அங்கே எஸ் பிஆர் எப்படிப்பட்டவர் அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர் என்பதை நாம் சரியாக இங்கே வந்து நாம் எஸ் பி ஆர் அவர்களை பற்றிய இந்த தலைக்கோலில் பேசுவது என்பது நிச்சயமாக அவரை கோல்பாடுவதற்காக அல்ல அது அப்படியே ஏற்பாடு அவருக்கு முதல்ல சொல்லி இவரையும் இவரை போன்றவர்களையும் உருவாகி இந்திய சமூக சூழலில் அடுத்த கட்ட பாய்ச்சல் இந்த மிகப்பெரிய சக்தி இவர்களை எத்தனை ஆண்டுகளுக்கு பொதுமக்கள்கிட்ட எஸ் விளக்கு அப்பறம் ஆனால் களப்பணி ஆக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த எழுத்தாற்றங்களை இவருடைய சிந்தனைகளை புரிந்து கொள்வது அந்த களப்பணியாளர்கள் மூலமாக மக்களிடம் அவை போகும் என்கின்ற ஒரு பொருளாதாரம் நடைமுறை அரசியல்தான் விவசாயம் புரியல பேரண்டத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் எங்களுக்கு பார்வையிடும் இதுபாடு ஒரு அனைத்திலும் இணைத்துக் கொண்டவர்களும் அந்த உரைகளை கூட நீங்கள் அம்பேத்கர் அவருடைய என்ன என்பதை இந்திய சமூகத்திலட்சிகரமான மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் அம்பேத்கர் பெரிய என்கின்ற அந்த கட்டமை அந்த இந்திய சமுதாயத்தில் அம்பேத்கர் பெரியார்கள் அந்த வரலாற்றில் தேவை இவற்றை புரிந்து கொள்ளாமல் எந்த மாதிரி சாத்தியம் இல்லை என்கின்ற அந்த உண்மை இவற்றையெல்லாம் நீங்கள் பேசுபொருள் ஆகியிருப்பது என்பது அதுதான் உங்கள் முக்கியம் அந்த வகையில் வாசக இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பங்கேற்க கிடைத்த வாய்ப்புக்கு நான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு உங்களோடு உரையாடுவதற்கான வாய்ப்புகளுக்கு மிக நன்றியை உங்கள் அனைவரையும் போலவே நான் இந்த உரைகளை முழுமையாக உருவாக்கிக் கொள்வதற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறேன் வாசகசாலை இலக்கிய அமைப்பு குறித்து மேலும் அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை அணுகவும்